அப்துல்லூர் வெளியேறிய திரும்பி வரும்போது என்ற பாதை வழியாக மதினாவில் நுழைவார்கள் அவர்கள் மக்கா சென்றால் அதில் நுழையும் போது உள்ளியா வழியாக நுழைவார்கள் மக்காவில் புறப்பட்டால் தனியத்துல் தனியத்துள் சுப்லாவியாக வெளியேறுவார்கள் புகாரி ஒன்று முஸ்லிம் ஒன்று